அவரை எதிர்த்து ரோம கிறிஸ்தவர்களே அளிக்கிறதுக்கு முயற்சி இல்லாம எதை சொன்னாலும் நம்பிட்டு இருந்தாங்க ஜனங்க இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா கையில் பைபிள் இருக்குது இருந்தாலும் கண்மூடித்தனமாக நம்பின்னு இருக்கிறோம் குருடர்களை கையில் வெளிச்சம் இருக்குது ஆனால் குருடர்களை போல நம்பிட்டு இருக்கிறோம் படிக்கிறதே கிடையாது இதை ஆராய்ச்சி பண்ணுறதே கிடையாது உண்மைதானா அவர் சொல்றது உண்மைதானா இதில் இருக்கா இது உண்மைதானா அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புறதே கிடையாது சங்கீதம் எடுப்போம்னா சங்கீதம் எடுக்கிறது ஆமேன் சொல்ல வைக்கிறது பாருங்கள் பாஸ்டர் மார்க் பண்ணுற அட்டகாசம் இருக்குது பாருங்க வர வச்சிருவாங்க அப்படியே அங்கீகரிக்கிறேன் கட்டாயப்படுத்தி வர வைக்கிறோம் அது எவ்வளவு பெரிய தவறு நான் வந்து ஒரு நல்ல ஆசிரியர் நல்ல மாணவனுடைய குணாதிசம் என்ன நல்ல பதில் சொல்றவங்களா இருக்க கூடாது நல்ல ஆசிரியருடைய நல்ல கேள்வி எழுப்பி விடுறவர் நல்ல கேள்விகளை எழுப்பிடுறவர் என்பது என்ன மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது மனப்பாடம் பண்ணி எழுதுறது பாசாலனாலும் பிரச்சனையே கிடையாது ஆனா நல்ல கேள்விகள் ஏன்னா அந்த கேள்விகள்ல தான் நிறைய புரிஞ்சு கொள்ளவே முடியும் நீங்க மனப்பாடம் பண்ணி பாஸ் எழுதி பாஸ் ஆகலைனாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அது முட்ட முட்டாள்தனம் அது அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க லைஃப்ல அதை வச்சு சாதிக்கவே முடியாது ஆனா கொஸ்டின் ரைஸ் பண்றீங்க பாருங்க ஏன் எதுக்கு எண்ணத்துனால யாருக்கு எப்போ எதுக்காக இப்படி சொன்னாரு ஏன் இப்படி சொன்னாரு இப்படி எல்லாம் கேள்வி எழுப்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் தான் நல்ல அவங்க தான் நிறைய கத்துக்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் நம்ம யாருமே பாஸ்ட் சொல்றாரு பிரசங்க யாரும் சொல்றாருன்னு சொல்லி நான் பதிமூணு பதினாலு வருஷமா பிரசங்க ஊழியத்துல இருக்கேன் நான் இப்படி யாரையுமே சந்திச்சது அப்படியே கேட்டா கூட என்ன கேள்வி தினம எங்கிட்ட கேட்டுருக்காங்க ஏன் செருப்பு போடுறாங்க ஏன் நகை போடுறாங்க இந்த மாதிரி சில்லி சில்லி கேள்வி முட்டாள்தனமான கேள்வி ஏன் இப்படி இருக்காங்க ஏன் இந்த மாதிரி உடுத்துறாங்க ஏன் இந்த மாதிரி இதுதான் இந்த கேள்விக்கே பதில் கண்டுபிடிச்சி திருப்தி பட்டுக்கிறது பட் விட் அதை விட பெரிய கேள்விகளை கேட்கணும் உண்மையிலே கடவுள் யாரு உண்மையிலே மனுஷன் யாரு உண்மையிலே மதம்னா என்ன உண்மையிலே உறவுனா என்ன என் எதிர்காலம்னா என்ன எதுக்கு கடவுள் இந்த உலகத்தை கொடுத்துருக்காரு எதுக்கு மனுஷனை கொடுத்துருக்காரு நமக்கு தெரிஞ்சதெல்லாமே என்ன தெரியுமா ஒரு நாள் உலகம் அழிய போகுது வைபிளை படி பாருங்க அது இல்லவே இல்லை அந்த மாதிரி வார்த்தை உலகம் அழிய போகுதுன்ற நம்பிட்டு இருக்காதீங்க அதனாலதான் கிறிஸ்தவ சபைகள் எழுப்பாத ஒரு கேள்வி என்ன தெரியுமா ரொம்ப காலமா எழுப்பாத ஒரு கேள்வி என்ன தெரியுமா இந்த புத்தகத்தின் பேர்ல ஏற்பாடுன்னு போட்டிருக்கேன் அதுக்கு பதில் சொல்லுங்க இந்த புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புத்தகத்துக்கு பதில் சொல்லுங்கள் அந்த டைட்டிலுக்கு பதில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய புத்தகத்துக்கு டைட்டிலே பதில் சொல்லிடும் உள்ளே போய் கண்டென்ட்லாம் படிக்க தேவையில்ல உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க தேவை நிறைய இதுக்குள்ளே போய் பத்தாவது அதிகாரம் பதினஞ்சு அதிகாரம் படிக்க தேவையில்ல அதனால தான் பாருங்கள் சில நேரத்தில் முழுமையாக பைபிள் படிக்கலாம் கூட எனும் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டைட்டில் டைட்டில் சில பேர்லாம் புத்தகம் அங்கே கடைக்கு போவாங்க கடைக்கு போனாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு டைட்டிலில் தான் பார்ப்பாங்க டைட்டிலில் தான் இப்படி வச்சுருப்பாங்க கிடையாது இது ஏற்பாடு மக்களோடு தேவன் ஏற்படுத்திக் கொண்ட உறவு வேற யாருக்கு ஏற்படுத்திக் கொள்ளல இஸ்ரோவேல் மட்டும் ஏற்படுத்திக் புதிய உறவு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரோடும் ஏற்படுத்திக் கொண்டார் சிலுவையில் மறித்தாரோ மரணத்தின் மூலமாக ஏற்படுத்திக் கொண்டார் இந்த புது உடன்படிக்கின் வாய்ப்பு வாசல் இருக்குது உலகமே தேவனை அறிகிற அறிவுனாலும் நிரப்பப்படுறதுக்கு தலைமுறை தலைமுறையா சந்ததி சந்ததியா குரோ குரோங் அன்புலையும் கடவுளை குறித்த அறிவுலையும் வளர்றதுக்கு பெருகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது அது என்ன தெரியுமா தேவன் மனிதனுடைய பாவங்களை கிருவையாய் மன்னித்து நான் அதை நினையாதிருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார் மனுஷனையும் கடவுளையும் பிரிக்கக்கூடிய அந்த பாவத்துக்கு கடவுள் முடிவு கட்டிவிட்டார் இனிமேல் மனிதனும் கடவுளும் பிரிந்திருக்கிற வாய்ப்பே கிடையாது பழைய உடன்படிக்கையில தேவன் மனிதர்களை புரிய வைக்கிறதுக்காக அந்த பூதி பழைய உறவுகளை பழைய உடன்படிக்கையில தேவாலயம் என்று ஒன்று கட்டி கொடுத்தார் தேவாலயம் அந்த ஆலயம் அந்த ஆசாரிப்பு கூடாரம் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள தேவன் இருந்தார் ஜனங்களோ வெளியில இருந்தான் இதன் பழைய உடன்படிக்கையினுடைய நிலைமை அவமானப்படும்படி எண்ணி பார்க்கும்படி தங்களுடைய தங்க கிட்ட இருக்கிற தவறு என்னன்னு புரிந்து கொள்ளும்படி கடவுளை ஏற்படுத்தி கொடுத்தார் ஆனா மனுஷன் என்ன பண்ணான் தெரியுமா அதை தங்கத்தினால கட்டி வெளியினால கட்டி நல்ல பொருட்களால கட்டி அழகுப்படுத்தி அவமானப்பட வேண்டிய வெட்கப்பட வேண்டிய விஷயத்த நான் இப்ப வெளியில கிடக்குறேன் கடவுள் நீங்க நம்ம எல்லாம் இப்படி ஒன்னா உட்காந்து நண்பர்களா உறவினர்களா சகோதர சகோதரிகளா இப்படி கூடி உக்காந்துருக்கிறோமே இஸ்ரோவேல் ஜனங்க இப்படி எல்லாம் இந்த மாதிரி ஸ்லாக்கியெல்லாம் அனுபவிச்சது கிடையாது இந்த மாதிரி இந்த மாதிரி அவங்க வந்ததே கிடையாது இந்த மாதிரி அவங்க வாழ்ந்ததே கிடையாது அவங்க வெளியில இருக்கணும் அதுவும் வருஷத்துல ஒரு முறை அவங்களுக்காக ஒரு பிரதிநிதி மாத்திரம் உள்ள போயிட்டு வரணும் வருஷத்துல ஒரு முறை தான் உள்ள யாரும் போக கூடாது உள்ள போனா செத்தான் கடவுள் மனுஷனும் பிரிந்திருந்த ஒரு வாழ்க்கை அதனாலதான் பழைய ஏற்பாட்டுக்கு முழுவதுக்கும் ஒரே வார்த்தையில பேரு பதில் சொல்ல மதம் ரிலிஜன் இந்த மத என்ன மனுஷனுக்கு செய்யும் இந்த மதத்தினால மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு இந்த மதத்தினால மனுஷன் என்னென்ன நிலைமைக்கெலாம் போவான் அதைத்தான் சொல்லியிருக்கார் உலகத்தில் மதத்தினால் என்னென்னலாம் நடக்குதோ யூத மதத்தை வாசித்து பாருங்களேன் இஸ்ரோவேல் ஜனங்களுடைய அந்த யூத மத லிஸ்ட்டை வாசித்து பாருங்களேன் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்து பார்க்குற சம்பவங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் இருக்கவே இருக்காது இந்த புதிய உறவில் இருக்கவே இருக்காது பழைய உறவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழி வாங்குதல் இருக்கும் தண்டனை இருக்கும் சாபம் இருக்கும் பழைய ஏற்பாட்டுல நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் வாசித்து பாருங்களேன் இஸ்ரோவேல் ஜனங்கள் துரத்தப்பட்டார்கள் இஸ்ரோவேல் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் தண்டிக்கப்பட்டார்கள் தேவ கோபம் அவர்கள் மேல இருந்தது எல்லாரும் சுருண்டு விழுந்து செத்தார்கள் பழைய ஏற்பாட்டுல நீங்க வாசித்தீங்கன்னு வச்சீங்க லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கலாம் தேவ கோபம் தேவ சாபம் தேவ குத்தம் இன்னைக்கு மதங்களும் அப்படிதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்குது நீ இதை செஞ்சுட்டு அதை நீ இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு இதுக்கு இது பண்ண இது தோஷம் போவோம் இதுக்கு இது பண்ண போவோம் அப்படின்னு சொல்லி மதங்கள் உலகத்திலே என்ன பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பத ஒரே ஒரு சமுதாயத்தை எடுத்து வச்சு கடவுள் அவங்க அவங்க மூலமா உலகத்துக்கு புரிய வச்சார் மதம் எவ்வளவு கேடு மதம் எவ்வளவு பிரச்சனை மதத்தினால கடவுள் பேரை உபயோகப்படுத்தி மதம் என்ற பெயர்ல எவ்வளவு மனுஷர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் மதம் பிரச்சனைகளை பாக்குறீங்களோ மதத்தினால வந்த பிரச்சனைகளை பாக்குறீங்களோ நீங்க பல ஏற்பாட்டை அதெல்லாம் நீங்க பார்க்கலாம் யூதர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பவுமே சத்துருக்கள் சுத்தி சத்துருக்கள் தான் யாருமே அவங்களுக்கு ஒத்து போல பகையினர்கள் மாத்திரம்தான் தாவிது சொல்றார் கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய்ப்பெருகி இருக்கிறார்கள் நம்மளால அந்த வசனத்தெல்லாம் பொறிக்கெடுத்துக்கிறது மாமியாரை நினைச்சுக்கிறது நாத்தனார நினைச்சுக்கிறது கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் பக்கத்து வீட்டுக்காரன்னு நினைச்சுக்கிறது ஏதோ சின்ன கருத்து வேறுபாடு சின்ன பிரச்சனை ஏதோ ஒரு குழப்பம் வந்துருச்சு போயிட்டோம் அதுக்கு ஒரு வசனம் எடுத்துக்கிறது கர்த்தர் எனக்காக செய்வார் யார் கூட இந்த மருமக கூட இதெல்லாம் பொறிக்க எடுத்துட்டு புதிய நல்லா பிடிச்சிருக்கு இந்த மத வெறி பிடிச்ச ஆளுங்க யூதர்கள் சொன்ன மிருக குணம் ஒரு பக்கம் இன்னொன்னு மத வெறி பிடிச்சவங்க இந்த கொண்டு புதிய பழைய பாட்டில் வாசித்து பாருங்க சொல்லுவார் என் சத்துக்களுக்கு முன்பாக ஒரு பந்தினா யாரு அண்ணமாருங்க கூட சத்துரு தான் இன்னைக்கு கூட பிறந்தவங்க கூட சத்துரு தான் ஊரில் தெருவில் இருக்கிற எல்லாருமே சத்துரு தான் இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா இந்த சமுதாயத்தை எப்படி மாற்ற முடியும் இந்த ஊரை எப்படி மாற்ற முடியும் வீட்டை எப்படி மாற்ற முடியும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பழைய பாட்டிலிருந்து வசனம் தேடினாங்கன்னா பழைய உடன்படிக்கிலிருந்து வசனம் தேடினாங்கன்னா ஒரு வசனம் இருக்குது சில்ட்ரன் கீழ்படியாத பிள்ளைய கல்லிருந்து கொண்டு பழைய பாட்டில் எத்தனை வசனம் தேடுறவங்க இந்த வசனத்தை பிடிச்சிக்க மாட்டாங்க பழையற்பாட்டில் இருக்கிற நிறைய விஷயத்தை இப்போ கொண்டு வந்தோம்னு வச்சுங்க அவ்வளோதான் சனிக்கிழமை ஒருவேளை செய்யக்கூடாது பாத்திரம் நாரி கிடக்கும் துணி நாப்பம் எடுக்கும் வீடெல்லாம் குப்பை குளமாக கிடக்கும் பழையற்பாட்டு மக்களை புரிஞ்சுக்குங்க அது ஒரு மதம் அந்த மதத்துக்கு அந்த மதத்தில் வாழ்ந்த ஜனங்கள் திருந்தவே இல்லை அந்த மதத்தில் வாழ்ந்த ஜனங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் காணலை அவங்களுக்கு வாக்கு தத்தம் இருந்துச்சு அந்த வாக்கு தத்தங்களை அடையவே இல்லை அவங்களுக்கு oui. எத்தனையோ கடவுள் வாக்கு பண்ணார் ஒன்னுத்தையும் அடையலை பெருசா எதையுமே அடையலை அவங்க பெருசா எதையும் அடையலை அடைஞ்சதெல்லாம் சீக்கிரம் இழந்துருவாங்க சீக்கிரமே பறி கொடுத்துருவாங்க எல்லாம் இழந்து போயிடுவாங்க ஸோ பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிறது எல்லாமே மதம் இது ஒரு தற்காலிகமாக தேவனை ஏற்படுத்தி கொண்டது இஸ்ரோவேல் மக்களோடு தற்காலிகம் வேர்ல்டு உலகத்துக்கே சொல்லி தர்றதுக்காக கடவுள் ஒரு ஒரு தற்காலிக பிளான் ஒண்ணு பண்ணார் மனுஷனுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டார் அதுதான் இந்த மதம் என்ன கெடுதியை ஏற்படுத்தும் மனுஷனுக்கு அதனாலதான் பாருங்க நம்ம ஆளுங்க எதையுமே கேட்கறது கிடையாது எதுக்கு எனக்கு ஞான ஸ்நானம் பாருங்க இப்போ ஞானஸ்நானம் எல்லாம் ஒன்னும் அவசரம் கிடையாது எப்போனாலும் எடுத்துக்கலாம் பிரச்சனையே கிடையாது நான் ஞானஸ்தானம் கொடுக்க கொண்டு வர ஆளுங்களை பார்த்து நான் இப்படியே சொல்லுவேன் யாருன்னா உங்களை கட்டாயப்படுத்தி எடுக்க சொன்னா எடுக்காதீங்கன்று தடுக்கிறேன் ஏன்னா எல்லாத்திலையும் கொண்டு வந்து முக்கிய எடுத்துர்றது சொல்லி கொடுக்கறதே கிடையாது ஒரு விளக்கம் கொடுக்கறதே கிடையாது கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் விளக்கம் தெரியாம சேர்த்து போயிடுறான் கடைசி வரைக்கும் விளக்கம் தெரியாம கல்லறைக்கு போயிடுறான் போ என்ன அப்படின்னா ரெண்டு விதமான உறவை பத்தி சொல்லுது ஒண்ணு மதவிதமான உறவு இன்னொன்னு அன்பு ரீதியான உறவு இந்த மத ரீதியான உறவு இயேசு சிலுவையிலே மறித்த போது அந்த மத ரீதியான உறவுக்கு ஒரு முடிவு வந்தது கிபி எழுவதிலே அந்த மத ரீதியான உறவின் அடையாளங்கள் எல்லாம் அழிந்து போயிற்று கிபி எழுவதிலே ரோம் அரசாங்கம் உள்ளே நுழைந்து இஸ்ரேல் தேசத்தை தரையட்டமாக்கி போட்டது தீக்கிரையாக்கி போட்டது ஏனென்றால் இந்த மத எல்லாம் அன்றைக்கு ஒளிந்து போயிற்று டைட் ஒளிந்து போயின சொல்லுது சத்துருக்கள்த்தாவே என் உறவுக்காரர்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் சொல்லலாம் வாசிக்கணும் சும்மா சின்ன சண்டைகளாக விட்டுகிறது அவன்தான் புரியாம பண்ணுக்கிறான் நம்மளும் புரியாமையே பண்ணும் ஆனால் போய் கொஞ்சம் நாள் புரியும் கொஞ்சம் நாள் கழிச்சு புரியும் என்ன பண்றோம் நம்மளும் போராடுறோம் சின்ன நேரத்தில் டென்ஷன்ல ஏதோ பேசிடுறோம் சண்டை வந்துடுது ஏதோ வந்துடுது யார் சொதப்பில்ல யார் தப்பு பண்ணலை விடும் விடும் ஒரு நாள் மாறும் ஒரு நாள் அந்த நிலை மாறும் ஆனால் நம்ம அப்படியே பண்ணி நிற்கிறோம் ஸ்ட்ராங்காக நிற்கிறோமே அதுக்கு வசனம் தான் பல ஏற்பாடு நீங்க பாத்துக்கோங்க புதிய பாட்டுல இருந்து ஒரு வசனத்தை இந்த மாதிரி புதிய பாட்டுல என்ன இருக்கு உன் சத்துக்களை இருக்குது இவங்களை கட்டுப்படுத்துது இவங்களை தடுக்குது மீறு பரவாயில்ல விற்று மன்னிச்சு அப்படின்றது ஆனா பழைய பாட்டுக்கு போனாங்கன்னா மதத்துல எடுத்தாங்க என்ன சொல்ல தெரியுமா உன் சத்துருக்கள் இந்த வாசியத்தை காட்டுறேன் அப்புறம் தான் புரியும் வாங்க ஒரு வசன ஒரு கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார் சத்துக்கள் ஏழு பாருங்க கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை ரசியும் நீர் என் பகையினர் எல்லாரையும் வாயில குத்தி திருமார்க்குடிய பற்களை பல்ல உடைச்சு போடுமன்றான் கடவுளை உடைச்சு பல்ல உடச்சு நொறுக்கி போடுவாங்க இதே எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு இன்னைக்கு ஜமம் பண்றாங்க சத்துருக்கள் பற்களை தகர்த்து போட்டிடே என் சத்துக்களுடைய பற்களை தகர்த்து போடும் அது மதத்துக்கு உதவி செய்யும் உறவுக்கு உதவி செய்யாது உறவுக்கு உதவி செய்யாது உறவுல இருக்கிற விசேஷம் என்ன தெரியுமா உறவு என்ன தெரியுமா விட்டு கொடுக்கிறது மன்னியம் சொல்லி கொடுத்தாரு எப்ப மன்னிக்க சொல்லி கொடுத்தாருன்னா தவறு கை கால்லாம் புடிச்சு விடும் போது மன்னிக்க சொல்லல அவரை காரி துப்பும் போது கண்ணத்தில் போது கட்டு கொடுத்தார் இந்த மாதிரி சூழ்நிலையில கூட நம்மளால மன்னித்து உறவை ஏற்படுத்திக்க முடியும் அதனால் இந்த பழையர் பாட்டு பழைய பாட்டிலிருந்து ஆசீர்வாதத்தை பொறுக்கிக்கலாம் ஏன்னா நம்ம சாபத்திலருந்து தான் நீக்கப்பட்டுருக்கிறோம் ஆசீர்வாதத்தில் இருந்து நீக்கப்படலை பழைய பாட்டில் இருக்கிற ஆசீர்வாதங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கலாம் எனக்கு ஆண்டவரே இதை நிறைவேற்று சொல்லலாம் ஆனால் பழைய உடன்படிக்கில் இருக்கிற சாபங்கள் தண்டனைகள் பயங்கள் பழிவாங்குதல் தெய்வ குத்தம் கொண்டு வந்து இன்னைக்கு புது உறவில் இருக்கிற மக்களுக்கு கொடுத்தா அது வேஸ்ட் நீங்கள் மதத்தினர் அல்ல உறவினர்கள் தேவனுக்கு உறவினர்கள் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நாம் எல்லாரும் உறவுக்காரர்கள் பக்கத்துல உங்க தொட்டு சொல்லுங்க நீங்க உறவுக்காரர் சொல்ல வராது எங்க கடன் கெட்டுருவாங்களோன்னு பயம் உறவுக்காரங்க அப்படி தான் சொன்னார் உங்களை என்கிறேன் நாமல்லாம் நிறைய பேர் ஊழியக்காரன் ஊழியக்காரர்கள் சொல்லிருக்கிறேன் ஏசு சொல்றாரு நீங்க என் ஊழியக்காரர் இல்லை நீங்க என் நண்பர்கள் என்ன நம்ம அதெல்லாம் படிக்கிறதே கிடையாது அப்பெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறதே கிடையாது ஏசு சொன்னாரு நீங்க என் பிள்ளைங்க நாமெல்லாம் அவருடைய சகோதரர்கள் நாமெல்லாம் அவருக்கு உடன் பங்காளிகள் சொல்லு பங்காளின்னு சொல்லுது பைபிள் ஏசுக்கு பங்காளிகள் ஆனா பைபிள் அப்படி படிச்சிருக்காங்களா பாவி நான் ஒன்னும் இல்லை நான் குப்பை நான் தூசி ஒரு ஆள் சொல்றாரு நான் கழுதன்றாரு இந்த ஒருவர் சாழ்த்தப்பட்டார் நீங்க தாழ்த்த வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா அதுதான் உண்மை நான் அதை ஏத்துக்கிறேன் நான் அதை ஏற்றுக்கிறேன் அண்டவரே நீர் என்ன குறிச்சி என் என் என்ன சொல்லியிருக்கிறீரோ அது எவ்வளோ பெருமைப்படுற விஷயமா இருக்குது நான் போய் என்னை தப்பாக தாழ்த்திட்டு இருக்கிறேனே கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு பொய்யா தாழ்மை சொல்லி தரணப்பட்டுருக்குது நீ இதை பேசக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது அப்படி வரக்கூடாது இப்படி வரக்கூடாது அதனால தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தில் பல பேர் தரித்திரர்கள் தான் ஏழைகள் தான் இன்னும் வறுமை கோட்டில் இருக்கிறவங்க தான் ஏன்னா அவங்கள எலும்ப செய்கிற நல்ல செய்தி அவங்களுக்கு சொல்லி தந்ததே கிடையாது கிறிஸ்தவனாலே ஏழைங்க கிறிஸ்தவனாலே வறுமையில் இருக்குங்க கிறிஸ்தவனாலே கஷ்டப்படுறவங்க சொல்லு கிறிஸ்தவ இந்த உலகத்தில் கட்சி வரைக்கும் வாங்குறவங்களாகவே வாழ்ந்துட்டோம் கொடுக்கிறவங்களாகவே வாழவே இல்லை ஏழைகளாகவே மனநிலை ஏற்படுத்திவிட்டோம் கிறிஸ்தவர்கள் ஏழைகள் அல்ல நீங்கள் ஏழைகள் அல்ல உங்களுடைய தரித்திரம் எல்லாம் சிலுவையில ஏசி சுமந்து தீர்த்து விட்டார் நீங்கள் வாழ்ந்து சாதித்து பெரு பெரிய நிலைக்கு போகக்கூடியவர்கள் நீங்கள் குறுகிய மனதை ஏற்படுத்தினதுக்கு காரணமே என்ன தெரியுமா இந்த மாதிரி மத போதனைகளை போதித்து போதித்து போதித்து குறுகிய மனப்பான்மை ஏற்படுத்தி ஏற்படுத்தி ரொம்ப ஒரு சின்ன வட்டத்திலேயும் வாழ்ந்துட்டோம் அதனால கிறிஸ்தவங்கள்லாம் முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்காது கிறிஸ்தவர்கள் ஒரு பெரிய நல்லா உற்சாகமா இருக்க மாட்டாங்க தைரியமா இருக்க மாட்டாங்க இன்னைக்கு நான் பேச விஷயம் வாசித்த வேத பகுதியில் இருந்தா பேச போறேன் கேட்டீங்கன்னா எங்க இருந்து போகும் தெம்பா போட்டு போவீங்க இன்னொன்னு சந்தோஷத்தோட வீட்டுக்குள்ளி குதிச்சுட்டு போவீங்க இருக்குறீங்களா आ, आ, आ, युजलियोन, युजलियोन e u a g g -E -L -I o ஒன்றாக சேர்த்திருக்கிறது கிரேக்க வார்த்தைகள் பொண்ணுற வார்த்தையும் இன்னொன்று என்ற இந்த ரெண்டு வார்த்தையும் ஒன்னா வந்ததுதான் இஜலியோன் யுஜலியோன் அப்படின்ற கிரேக்க வார்த்தை இதுதான் தமிழ்ல நம்ம சுவிசேஷம் நற்செய்தி அப்படின்றோம் இங்கிலீஷ்ல காஸ்பிள் அல்லது குட் நியூஸ் அப்படின்றோம் இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா எழுந்த சொல்லு யாராவது நீங்க ஊர்ல இருக்க போட்டு ஒரு குட் நியூஸ் வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாருங்க சொல்லுவீங்க ஸ்ரீஷன் கிட்ட சொல்றாரு என் சாவ போய் ஊரெல்லாம் சொல்லு மனுஷ மனு குலத்துக்கு சர்வ சிருஷ்டிக்கும் சொல்லு என் சாவு எல்லாருக்கும் அவசியம் சொல்லு போய் சொல்லுறியோன்னு அர்த்தம் என்ன தெரியுமா அத கேட்டுட்டு கங்கராச்சுலேஷன் சொல்லுவானா அதை கேட்டுட்டு அவன் மனம் மனம் உற்சாகமாகி அவன் திரும்பி அந்த வார்த்தைக்கு அந்த சொல்லப்பட்ட நற்செய்திக்கு அவன் கையை கொடுத்து கங்கிராச்சுலேஷன் சொல்லுவானா ஒரு ஒலிம்பிக்கில் ஜெயித்தவனை பார்த்து என்ன வார்த்தை சொல்லுவாங்களோ கையை கொடுத்து எவ்வளோ பெருமையான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களோ எவ்வளோ புகழ்வாங்களோ அந்த ஒரு வார்த்தை தான் இந்த யூஜில்யான் வார்த்தைன்னு அர்த்தம் ஆனால் இன்றைக்கி நடக்கிற சுவிசேஷத்துக்கெல்லாம் அதே அர்த்தம் இன்னைக்கு சுவிசேஷம் சுவிசேஷம் சொல்கிறோமே என்ன சுவிசேஷம் யார் எந்த விதத்தில் உற்சாகம் யார் எந்த விதத்தில் மகிழ்ச்சி அடைகிறா யார் எந்த விதத்தில் அவ்வளோ வருங்க இந்த சுவிசேஷத்தை அவ்வளோ விலைக்கு சொல்லலாம் நேரமே பற்றாது காலம் பத்தாது வாரம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படி என்ன உற்சாகப்படுத்துற ஒரு விஷயம் ஒரு மனுஷன் அதை அவ்வளவு ரெஸ்பாண்ட் பண்ணுவான கத்தர் சொல்றாரு முதல் பெரியவர் வரைக்கும் போய் கத்தர் அறிந்து கொண்டு சொல்ல தேவ இல்லையா அவனுக்குன்னு ஒரு உணர்வு உள்ளத்துல இருந்து கிளம்பி வருது அவன் அதுக்கு மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அப்படின்னா என்ன நீ நரகம் போவே பரலோகம் போவேன் இப்படி இதுல நர்ச்சி கிடையாது நரகத்துக்கு போவாங்க பரலோகம் போவோம்ன்றது பைபிளை படிச்சு பாருங்க உங்க பைபிள் இருக்குது நான் படிச்சுட்டு சொல்றேன் பண்றேன் வசன ஆதாரங்கள் வச்சிருக்கேன் அதனால தான் சொல்றேன் நடகம் பரலோகம் போவோம் அதுக்கு தப்பிக்கப்படுறதுதான் பைபிள்ல கிடையாது ஒருவர் மறித்தார் இந்த மறித்த சுவிசேஷம் சம்மன் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக ஒருத்தர் செத்தத எனக்கு எப்படி நற்செய்து சொல்ல யோசிச்சு லாஜிக்கே கிடையாது நீங்க போய் சொன்னீங்கன்னா லாஜிக்கே கிடையாது நீங்க நேத்து ஒருத்தர் செத்தாரு எனக்காக ஒருத்தர் செத்து இதெல்லாம் பண்ணாருன்னு சொன்ன நம்பலாம் ஏன்னா என் கண் எதிரில் எனக்காக என் முன்னாடி வாழ்ந்திருக்கிறாரு செத்தாரு இப்போ காந்தியை பத்தி சொல்றாங்க கொஞ்சம் லாஜிக் இருக்கு லாஜிக் இருக்கு நம்ம கொடி காத்த வீரர்கள் செத்தாங்க லாஜிக் இருக்கு என் ராணுவ வீரர்கள் செத்தாங்க எனக்கு லாஜிக் இருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒருத்தர் செத்தது எனக்கு எப்படி நல்ல செய்தி ஆகும் ஏனாவது கேள்வி கேட்குமா அவனை வந்து சொல்லவே தேவையில்லை அந்த ஆட்ரிபியூட்லாம் வர வைக்கிறதுக்கு போராட தேவையில்ல அதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணு அதனால்தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஞாயிற்றுக்கிழமையில் வேறு வீட்டுக்கு போவாங்க ஒன்று வர்ஷிப் நடத்தினவங்க இன்னொன்று பிரசங்கம் பண்ணவங்க ஏன்னா இந்த வர்ஷிப் நடத்தினவங்க எப்படியாவது அந்த அல்லா அந்த ஆராதனை அது எல்லாத்தையும் வர முயற்சி வைக்கிறது அதனால அவர் ஓடி ஓடி களப்படைஞ்சு துள்ளி பாடி களப்படைஞ்சு ஒரே ஈரமாக தான் வீட்டுக்கு போவார் ஒண்ணு இந்த பிரசங்க யாரும் அப்படிதான் எதையோ திணிக்க வைக்கிறது எதையோ திணிக்க வைக்கிறது எதையோ திணிக்க வைக்கிறது நான் சொல்றேன் நண்பர்களே இனிமேல் இந்த சபையில நீங்க வந்து இதெல்லாம் கேட்கறதுக்கு தான் வரீங்க நீங்க ஆராதனை வீட்டில் கூட செஞ்சுக்கலாம் யூ கேன்டி ஃபோர் ஹவர்ஸ் எவ்வளவு நேரமும் நீங்க ஆராதனை செய்யலாம் இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா கேட்கறதுக்கு வாங்க நீங்கள் வியந்து நிக்கணும் அதுதான் நற்செய்தி நீங்க ஆச்சரியப்படணும் அதுதான் நச்செய்தி உங்களுக்கு ஒன்னும் ஆச்சரியமா இல்லை கோயிலுக்கு வந்து உட்கார்ந்துட்டு நீங்க எதையும் கேட்டுட்டு நீங்க ஆச்சரியம் இல்லாம வீட்டுக்கு போறீங்கன்னு நான் சொல்றேன் இன்னைக்கு பல்க்க வீணு ஏன்னா நார்மல் செய்தி அதே செய்தி என்னத்த ஒவ்வொரு முறையும் நீங்க ஆண்டவரை பற்றி அறியும் வியந்து நிற்கக்கூடியவர் அவர் ஆண்டவரை குறித்த அறிவு உங்களை வியப்புக்குள்ள நிறுத்துமே தவிர போராடிக்காது யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு யார பத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக ஒருத்தர் செத்தாருக்குறோம் அவருக்கும் எனக்கும் என்ன கனெக்ஷன் செத்தாரு எனக்கு என்ன செஞ்சிருக்கு பாருங்களேன் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க பழைய ஏற்பாடுன்றது இஸ்ரவேலர்களுக்காக மாத்திரம்தான் இஸ்ரவேலர்களுக்காக மாத்திரம்தான் அந்த பழைய உடன்படிக்கைன்றது குறிப்பாக யாத்திராகமத்திலிருந்து நீங்கள் வாசிக்கிற வேத பகுதிகள்லாம் நல்லா புரிஞ்சுங்க யாத்திராகமத்திலிருந்து வாசிக்கிற வேத எல்லாமே இஸ்ரவேலர்களை பற்றி மாத்திர்தான் சொல்லுது பழைய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற புஸ்தகங்களில் இந்த இஸ்ரேவேல் ஒரு பேர் இந்த இஸ்ரேவேல் ஒரு பேர் மோர் தென் டூ டைம்ஸ் வருது ரெண்டாயிரத்தி முறை வருது இஸ்ராயேல் ஒய்ஐ எஸ்ஆர் ஏஇஎல் இஸ்ராயல் இந்த வார்த்தை பழைய பாட்டில் இஸ்ராயல் ஆமிரிய பேரன் யாக்கோபுக்கு இந்த பேர் வைக்கப்படுது அவனுக்கு அந்த பேரை வச்சுட்டு அந்த பேர் கடைசியில் அந்த தேசத்துக்கே வைக்கப்பட்டுருச்சு அந்த நாட்டுக்கே வைக்கப்பட்டுருச்சு ஒருத்தருக்கு தான் வைச்சார் அப்புறம் அந்த அந்த ஐடென்டிட்டி தான் அந்த ஒருத்தருடைய ஐடென்டிட்டியை ஹோல் கண்ட்ரிக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க இந்த இஸ்ரேல் ஐநூத்தி அஞ்சு முறை வருது முறை முழுக்க முழுக்க வசனங்கள் இருக்கு அத்தனை வசனங்களையும் பாருங்க பழைய ஏற்பாட்டில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சாப்டர்ஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சாப்டர்ஸ் வசனங்கள் பழையற்பாட்டில் இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி நாப்பத்தி அஞ்சு வசனங்கள் இருக்கு இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு இதுல பழையற்பாட்டில் முழுக்க முழுக்க சொல்லப்பட்ட ஒரு பேர் என்ன தெரியுமா திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட பேரு இஸ்ராயல் இஸ்ராயல் இஸ்ராயல் பெரும் இஸ்ரோவேல் மக்களை பற்றி மட்டும் தான் சொல்லிட்டே இருக்கு புதிய உடன்படிக்கையை வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய உடன்படிக்கை என்ன ஏசு அவர் மூலமாய் முழு மனு குளமும் நாம் எல்லாரும் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கும் எல்லாரும் ஒரு கடவுளோடு கூட ஒரு புது உறவுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கோம் நாம் எல்லாரும் இந்த புதிய பாட்டில் இருநூத்தி அறுபது இருக்குது இரநூத்தி அறுபது வசனங்கள் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வசனங்கள் இருக்கு செவன் நைன் ஃபைவ் எயிட் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வசனங்கள் இருக்கு இந்த வசனங்களில் திரும்ப திரும்ப வர்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை பாஸ் பி ஏங்லீஷில் ஆல் ஏஎல்எல் ஆல்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை பாஸ் இது எப்படி இஸ்ராயேல் வார்த்தை இஸ்ராயேல் வார்த்தை இஸ்ரவேல் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் புதிய திரும்ப திரும்ப பகுதிகள் புதிய சின்ன வேந்த பகுதிகள் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு முறை பாஸ் வார்த்தை வந்திருக்கு என்ன தெரியுமா வாட்ஸ் யாரா இருக்கட்டும் எவரா இருக்கட்டும் எப்பேற்பட்டவராய இருக்கட்டும் அப்படின்ற வார்த்தை பல முறை புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கையில வந்து இருக்குது ஆனா பழைய ஏற்பாட்டுல இஸ்ராயல் இஸ்ராயல் இஸ்ரேல் ஒரே ஒரு குடும்பத்தை பத்தி ஒரே ஒரு தந்ததியை பற்றி ஒரே ஒரு தேசத்தை பத்தி ஒரே ஒரு இனத்தை பத்தி மட்டும் தான் இருக்கு புதிய உடன்படிக்கையில் வாசித்து பார்த்தீங்கன்னா பாஸ் என்ற வார்த்தை ரிப்பீட்டட் ரிப்பீட்டட் ரிப்பீட்டட் எங்கெல்லாம் பாஸ் கிரேக்க வார்த்தை kjv இங்கிலீஷ் பைபிள் இருக்கு அதில் ஆல் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப திரும்ப வருது அடிக்கடி வர்ற அந்த வேத பகுதியில் அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா யாராயிருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் என்ன எந்த மதத்தனராயிருக்கட்டும் எவராயிருக்கட்டும் எப்பேற்ப எப்பேற்பட்டவராக இருக்கட்டும் எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாம் எவராயிருக்கட்டும் நல்ல செய்தி எல்லா மனுஷருக்கும் நல்ல செய்தி எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல செய்தி எந்த பின்னணியில இருக்கட்டும் எவ்வளவு ஒதுக்கப்பட்ட சமுதாயமா இருக்கட்டும் எவ்வளவு மோசமான மனுஷனா இருக்கட்டும் எவ்வளவு ஒரு பெரிய அக்கிரமம் தப்பு பண்ணியிருந்தாலும் கூட என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி நீங்க வெறுக்கிற தப்பா இருக்கட்டும் சட்டத்துக்கு விரோதமான தப்பா எவ்வளவு பெரிய மோசமான குற்றம் அக்கிரமம் பண்ணியிருந்தாலும் ஆல்சோ இன்க்ளூட் இன் தட் பாஸ் வார்த்தையில பி ஏஎஸ் என்கிற அந்த கிரேக்க வார்த்தைக்குள்ள அத்தனை பேரும் கடவுள் வச்சிருக்காரு ஏன் நல்ல செய்தின்னா எல்லாருக்கும் நல்ல செய்தின்னா இந்த பாஸ் ஒரு வார்த்தை கொடுக்கிற உண்மை அதெல்லாம் நான் சொல்ல போறேன் இன்னைக்கு இந்த இஸ்ரேவேலர்களை புரிஞ்சுக்குங்க அப்புறமா பாஸ் வார்த்தைக்கு வரலாம் ரோமர் ரோமருக்கு வருவோம் ஒன்பதாம் அதிகாரத்துக்கு வருவோம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பேக டைம் இல்லை சீக்கிரம் பேஜ் நம்பர் இரநூத்தி ரோமர் ஒன்பதிகாரம் நாலாவது அவர்கள் இஸ்ரவேலரே யார பத்தி சொல்றாரு இஸ்ரவேல் பழைய ஏற்பாட்டு மக்களை பத்தி சொல்றாரு அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதும் வாக்குதத்தங்களும் சொல்லுங்க அவர்களுடையது நம்மது கிடையாது தெளிவா சொல்லது நண்பர்களே தெளிவா சொல்லுது அவர்களுடைய கடைசியில் வரைக்கும் செத்தாங்களே தலைகுனியவே இல்லை தலை தலை தாழ்த்தவே இல்லை கடவுளுக்கு அந்த அளவுக்கு ஸ்டப்பானால் ஸ்டப்பான் ஸ்ட்ராங்கானால் கல் இருதயம் உடையவங்க அவங்க கடவுள் கூட எத்தனை முறை பலமுறை முயற்சி செய்கிறாரு முடியல வேதம் சொல்லுது கடவுள் சொல்றாரு உங்களை கூட்டி சேர்க்க மனதாக இருக்கிறேன் ஆனால் வேதம் சொல்லுது அவர்களுக்கோ மனதில்லை கடவுளுக்கு மனசு இருக்கு வா நான் உன்னை நினைச்சுக்கிறேன் வானு வரமாட்டான் தொடர்ந்து வாசிங்க ஐந்து அவர்களுடையவர்களே பாத்தீங்களா ஆபரகம் ஈசாக்கு யா கோபுல பத்தி பேசுறோமே முதல்ல புரிஞ்சுக்குங்க அவங்களுக்கு அது அவங்களுக்கு மட்டுந்தான் அது அவங்க ஏன்னோ அவங்க அவங்களுக்கு இது அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தார் அவங்கள ரொம்ப தாழ்த்தியம் பார்த்துடக் கூடாது ஏன்னா எல்லாம் பழைய உடன்படிக்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருமைப்பட வேண்டிய மக்கள் அவங்க அவங்களுக்கு நம்ம பற்றி ஒரு வசனம் இருக்குது அதை வாசிக்கலாம் ஏபேசியர் ரெண்டாம் அதிகாரத்துக்குவாங்க ஏபேசியர் ரெண்டாம் அதிகாரம் பேஜ் நம்பர் இரநூத்தி நம்மளை பற்றி இருக்கிற வசனத்தை வாசம் ஏன்னா பைபிள் குழப்பில் பைபிளை படிச்சுக்கிட்டு படி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு குழப்பிக்கிட்டு வாழ்ந்துட்டு பைபிள் குழப்பில் பைபிள் தெளிவாக சொல்லுது தேசம் அப்படின்னு ஜாதி தமிழ் இருக்குது ஆனால் இங்கிலீஷில் தேசம்னு இருக்குது நேஷன் அப்படின்னு இருக்கு புறஜாதின்னு அர்த்தம் என்ன யூதர் அல்லாதவர்கள் யூதர் அல்லாதவர்கள் யூதருங்க கிட்ட போய் நின்னீங்கன்னு வச்சிங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஏழைனமா பார்ப்பாங்க இன்னைக்கு இந்த பெத்தோகேக்காரங்க பார்க்குற மாதிரி சில மதத்தினர் பார்க்குற மாதிரி சில பிரிவினர் பார்க்குற மாதிரி சில பேருக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அப்படின்ட்டு போறது யூதர்கள் அப்படிதான் புறஜாதிகள் சமாரியர்கள் யூதர்லருந்து வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கினவங்க அவங்களையே அவங்க நாயுங்கன்னு அழைப்பாங்க நாய் அப்படின்னு அழைப்பாங்க தினமும் யூதர்கள் ஜபிக்கும் போது ஒரு ஜபம் பண்ணுவாங்க இந்த நாய்களை போல எங்களை உண்டாக்குவதற்காக சோத்திரம் உபவாச கூட்டம் ஒழுங்கா வந்து உபவாச கூட்டத்துல ஜபிச்சிடுறது உள்ளத்துல இருக்கிற கோபத்தை அப்படியே கொட்டிடுறது அப்படியே ஜபத்துல அந்த கஷ்டம் அந்த கோபம் அந்த மருமக இருக்கிற கோபம் மாமியார் மேல இருக்கிற கோபம் விசுவாசி மேல இருக்கிற கோபம் ஊழியக்காரன் மேல இருக்கிற கோபம் நல்ல எண்ணத்தோடு வராது அந்த வார்த்தை சந்தியமாண்டவரே நான் கூட இருந்திருக்கிறேன் சந்தியம்னா அவங்க சொல்ற சந்தியம் வேற டிக்ஷனரி வேற பெந்தகோசேக்காரங்களுடைய டிக்சனரி வேற நம்ம டிக்ஷனரி வேற கடவுள் ஒன்று காலை உடைக்கிறவர் தட்டுறவர் நாசம் பண்றவர் கிடையாது நம்மளால எல்லா ஆண்டவரை யுத்தத்துக்கு தான் கூப்பிடுறது சமாதானத்துக்கு வரும்லாம் கூப்பிடுறது கிடையாது யுத்தத்துக்கு வரும் யுத்தம் பண்ண வாரும் எங்களுக்காக நீர் யுத்தம் செய்வீர் என்று சொல்லி இருக்குறீரே யுத்தம் பண்ணும் அவர் சொல்றாரு வில்ல உடைச்சிட்டேன் ஈட்டிய முடிச்சுட்டேன் ரதங்களை நெருப்பில சுட்டெரிச்சிட்டேன் யுத்தங்களை ஓய பண்ணிட்டேன்றாரு இவன் கூப்பிட்டுக்கிறான் இன்னும் இஸ்ரேல் மக்கள் தான் சுத்தி சத்துருக்கள் சுத்தி சத்துருக்கள் நம்மளை சுற்றி யாருமே கிடையாது நம்மளை சுற்றி யாருமே சத்துருக்கள் கிடையாது புரிந்து கொள்ளல மாதிரி மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான் அவ்வளோதான் அது மனைவியாக இருக்கட்டும் மாமியாராக இருக்கட்டும் அது மருமகளாக இருக்கட்டும் அது நாத்தனாராக இருக்கட்டும் அது பக்கத்து வீட்டுக்காராக இருக்கட்டும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற விசுவாசியாக இருக்கட்டும் உங்களுக்கு முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணுற பாசலாக ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம் அவ்வளோதான் இந்த புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது எல்லாமே செட்டில் ஆகிடும் அவ்வளோதான் ஜஸ்ட் வி நீட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எல்லாேருக்கும் ஒரு புரிந்து கொள்ளுதல் தேவை அவ்வளோதான் அது எல்லாத்தையும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறோம் குப்பை மாதிரி அது பெருக்கி தள்ளிடலாம் ஆகவே உங்கள் சுற்றி இருக்கிறவங்களோ இந்த தேசத்தில் இருக்கிறவங்களோ பாகிஸ்தானில் இருக்கிறவங்களோ பகைனர்கள் அல்ல ஏற்கொரு பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு வெளிலங்கன்னா சொல்லி ஆபத்துக்குள்ளே கொண்டு போயிட போகிறீங்க ஃபேஸ்புக்கில் இருக்கிறாரு மனுஷன்போது புறஜாதி மாம்சத்திலே மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் என்ன சொல்றாரு யூதர்கள் தங்களுடைய சரீரத்தில் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்குவாங்க தங்களுடைய முக்கியமான ஒரு பகுதியை சிறிய பகுதியை வெற்றி நாங்கள் ஆபரகாமுடைய சந்ததி நாங்கள் எங்களுடைய சந்ததி ஆபரகாமுடைய சந்ததி நாங்கள் பழைய உடன்படிக்கை மக்கள் அப்படின்ற அடையாளத்தை சரீரத்திலேயே இந்த டாட்டுலாம் போட்டுக்கிறாங்களே இந்த கையில் என்ன சொல்லுவீங்க சத்தமாக என்ன நான் வைரா இந்த சந்ததினுக்கு ஒரு அடையாளம் வச்சிருந்தே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரோனுடைய காணியாட்சிக்கு இஸ்ரேவேலுக்குன்னு ஒரு வ வசதியை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்தாரு எப்படி தெரியுமா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் காணியாட்சி இஸ்ரவேலுடைய சிட்டிசன்ஷிப் இஸ்ரேவேலுக்குன்னு ஒரு தேசம் இஸ்ரேவேலுக்குன்னு ஒரு ராஜா இப்போ நாம் ஓட்டு போட்டால் ஒரு ராஜா தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு அரசாங்க தலைவர அதிகாரியை தேர்ந்தெடுக்கிறோம் இஸ்ரேவேல் மக்களுக்கு கடவுளே தலைவரை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரு ராஜாவை கடவுளே தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரு நீ போடாத ஓட்டு நான் போட்டு தரேன் உனக்கு கோடு எல்லாமே கடவுளே போட்டு தராரு சிவிக்ஸ் ரூல்ஸ் எல்லாமே போட்டு தர்றாரு எல்லா சட்டங்களும் கடவுளே போட்டுக் கொடுக்கிறாரு அவங்களுக்கு அறுநூத்தி கட்டல இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த ஆறுநூத்தி பதிமூணுமே கடவுளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தே பண்ணிக்கிட்டாங்க அவங்க எல்லாமே ஆண்டவரே பண்ணி கொடுக்கறாரு அவங்க அவங்களுடைய வீடு எப்படி இருக்கணும் அவங்க தெரு எப்படி இருக்கணும் அவங்க மக்கள் எப்படி இருக்கணும் விவசாயம் எப்படி பண்ணணும் என்னென்ன எல்லாம் பண்ணணும் கொஞ்சம் டைம் இருக்கும்போது வாசித்து பாருங்க யாத்திராகமோ லேவியர் ஆகமோ என்னாகமோ உவாகமோ ஆளு ஆகமங்களையும் வாசித்து பாருங்க கடவுளே உங்களுக்கு என்னென்ன விவசாயம் பண்ணணும் என்னென்ன பயிரிடணும் உனக்கு தண்ணி வேணுமா நான் தரேன் அந்த மாதிரி ஒரு பிளஸ்னஸ் இஸ்ரவியலர்கள் அனுபவித்தவங்க ருசித்தவங்க ஒருத்தன் குழந்தை இல்லாம இருந்தவங்க எடுத்துக்கிட்டு போய் வாழ்ந்த வாக்குடன்பன்ஸ் நமக்கு கிடையாது அந்த வாக்கு தத்தங்கள் இப்ப வாசிக்கிறேன் அன்னியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றோளுமா இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் நினைத்துக் கொள்ளுன்னு அர்த்தம் என்ன சும்மா கற்பனை பண்ணி பார்த்துக்கோன்னு அர்த்தம் கிடையாது இப்போ ஒருத்தர் பாக்கெட்ல நூறுபா இருக்குது அவர்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்கன்னு சொன்னா அது பொய்யது நூறு ரூபாய்தான் இருக்குது அவரு நினைச்சுக்கணும்னா நூறு ரூபாய்தான் நினைச்சுக்கணும் ஆயிரம் ரூபாய் இருக்குதுன்னு நினைச்சுக்கணும் சொன்னா அப்புறம் அவரை நான் பொய்ய நம்ப சொல்றேன்னு அர்த்தம் இப்படிதான் நிறைய பொய்யை நம்ப வச்சு நாம நீ சொல்றாரு நினைத்துக் கொள்ளுங்கள் அர்த்தம் என்ன இதுதான் தேவன் அவங்களோட பேசினாரு அன்றைக்கு அவங்கள தான் நடத்தினாரு அன்னைக்கு எல்லாமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் பழைய ஏற்பாடு எல்லாம் அவங்களுக்கு தான் இப்ப கவுனிங்க என்ன நடந்திருக்கு 13 மூணு முன்னே தூரமா இருந்த நீங்கள் ப்பொழுதோ கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபம் முன்னே எந்த ஸ்லாக்கியமும் உங்களுக்கு கிடையாது இஸ்ரோவேலர்களுக்கு மட்டும்தான் இப்போ புது உடன்படிக்கையின் மூலமா இந்த ரத்தத்தின் மூலமா நாம் எல்லாரும் முன்னே தூரமாயிருந்த நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம் இப்ப நம்ம எல்லாரும் இந்த புது உறவுக்குள்ள முழு மனு முதல்ல ஒரே ஒரு கூட்டம் மட்டும் தான் என்ன கண்டுச்சு முதல்ல ஒரே ஒரு கூட்டம் மட்டும் தான் அனுபவிச்சு இந்த முதல்ல ஒரு கூட்டம் தான் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கண்டது ஆனா கடவுள் இப்ப என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா முழு உலகத்துக்கும் எல்லாருக்கும் முன்ன தூரமா இருந்தோம் நாம் எல்லாம் அவங்கதான் கொஞ்சம் கிட்ட இருந்தாங்க ஆனா அவங்க தூரமா இருந்த போலதான் ஆனா நம்மை வேதம் சொல்லுது முன்னே தூரமா இருந்தீங்க இப்ப நாம் எல்லாரும் எங்க வந்திருக்கிறோம் சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம் இப்ப என்ன பிரச்சனைனா எப்ப சமீபமாக்கப்பட்டோம் எப்ப சமீபமாக்கப்பட்டோம் அப்படின்னா நீங்க விசுவாசிக்கும் போது சமீபமாக்கப்படல நல்லா புரிஞ்சுக்குங்க நண்பர்களே எது குட் நியூஸ் தெரியுமா குட் நியூஸ் பிகாஸ் யூ பிலீவ்ட் தட் இஸ் நாட் குட் நியூஸ் நீங்க விசுவாசித்ததுனால ரட்சிக்கப்பட்டீங்க நீங்க விசுவாசிக்கும் போது தான் இயேசு சிலுவையில் மறிக்கலங்க நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியாது உங்க பெற்றோர் பார்த்தது இல்லை உங்க தாத்தா பாட்டி பார்த்தது இல்லை உங்களை அன்றைக்கு இயேசு சிலுவையில மறிக்கும்போது கிறிஸ்தவர்கள் அன்றைக்கு இல்லை ஏசு சிலுவையில மறிக்கும் போது அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கிடையாது இசுவாசிக்கிற கூட்டம் கிடையாது யூதர்கள் எல்லாம் இயேசுவை எதிர்த்தாங்க சிஷர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க நான் உக்காக சாகவும் செய்வேன் சொன்னவன் காட்டி கொடு மறுதளித்தான் சிநேகிதனா இயேசு பார்த்த இயேசுவை காட்டி கொடுத்தான் கூட இருந்தது என்ன தகுந்த ஆட்கள் என்ன தகுந்த ஆட்கள் மட்டும் தான் ரோம் அரசாங்க அதிகாரிகள் உள்ளதா இருக்காங்க சிலுவையில் மறிக்கும்போது விசுவாசிக்கிறவங்களும் கிடையாது கிறிஸ்துவ இன்னைக்கு கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்க எங்களுக்காக தான் இயேசு எல்லாம் செஞ்சார் எங்களுக்கு மட்டும் இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிற நாம் எல்லாருமே தவறான ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம் நாற்பது பல முறை புரிய வைக்கிறார் அவங்களுக்கு இருக்கிறீங்களா கொஞ்சம் கேளுங்க இன்னைக்கு அவங்களுக்கு சொல்ல போற விஷயத்த ரெண்டு குழந்தை ஐந்தாம் அதிகாரத்துக்கு வருவோம் அதிகாரம் பதிமூணாவோம் ஒன்று ஆச்சரியத்தில் கொண்டு போய் நிறுத்தணும் செய்ய முடியும் மட்டும் தான் செய்ய முடியும் ஒன்று குழப்பத்தில் போனோம் ஆனா குழப்பத்துக்கு உதவி செய்யாத அது ரொம்ப உதவி செய்யாது ஆனா யாருக்கு குழப்பமா இருக்கும்னா வெளியில இருக்கிற மனுஷனுக்கெல்லாம் அது நல்ல செய்தியா இருக்கும் உள்ள இருக்கிற இந்த ஆளுகளுக்கு தான் இது உள்ள இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த மத ரீதியா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு தான் இது ஒரு குழப்பமான செய்தியா இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும் இந்த மாதிரி செய்தி எல்லாம் பதிமூணுல இருந்து வாசிக்கிறேன் நாங்கள் பைத்தியம் கொண்டவர் என்றால் தேவனுக்காக அவரு சொல்றாரு நான் பைத்தியம் நீங்க நினைக்கிறீங்கன்னா கடவுளுக்காக இருந்துட்டு போறேன் சொல்றாரு கடவுள் கடவுக்காக நம் பைத்தியம் அழைக்கப்பட்ட பிரச்சனையே இல்ல அழைச்சிட்டு போனா அவர் சொல்ல போற செய்தி அவர் சொல்லிட்டு இருக்கிற செய்தி யூதர்களுக்கு வந்து யூதர்கள் யூதர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஜீர்ணிக்க முடியாத செய்தி இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவன் கூட ஜீர்ணிக்க மாட்டாங்க இந்த செய்தியை கேட்டாங்கன்னா அதான் சொல்றாங்க பைத்தியம் பிடிச்சி பேசுவீதியா கிடையாது நமக்காக மட்டும் தான் நம் ஒருவருக்காக மட்டும்தான் நம்ம இனத்துக்கு மட்டும்தான் நமக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஜனங்களுக்கு இப்போ ஒரு அவங்கெல்லாம் அதிர்ச்சிக்குள்ள போறாங்க இந்த காலவையில் உங்களை பார்த்து சொல்றேன் அந்த நான் சொன்னேன் துள்ளி குதிப்பீங்க நீங்க அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளோ சந்தோஷம் அவ்வளவு தைரியம் கிறிஸ்தவ வாழ்க்கைகளை நிரம்பி இருக்கும் உங்களுக்குள்ள எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நீங்க போய் வாழ்ற வாழ்க்கை அவ்வளோ தெம்பா இருக்கும் பயமே இருக்காது உங்களுக்கு இதை இதை கேட்டீங்கன்னா பயமே இருக்காது கடவுள் மேல பயம் போயிடும் சுத்தமா போயிடும் கடவுள் மேல இதுக்குதான் ஆமின்னு கேட்கறேன் நான் சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு கேட்கல இருக்கிறீங்களான்னு ஒரு ஐடி ஐடியா தெரிஞ்சிக்கணும்ல தாம்பரம் போயிட்டு இருந்தீங்கன்னா சில பேர் விழுப்புரமே போயிருப்பாங்க கொஞ்சம் கேட்டுக்கோங்க அப்புறமா நீங்க போய் முடிவு எடுத்துக்கோங்க பைபிள் உங்க கையில தான் இருக்கு வீட்டில் போய் யாரோ ஏதோ சொன்னதை வீண் அடிச்சுட்டு மாறாக தெய்வத்து மேல மரியாதை அதிகமா வந்துடும் பயம் போயிடும் மரியாதை கூடிடும் கடவுள் மேல இருக்க பயம் போயிடும் மேல இருக்கிற யாருக்குமே கொடுக்க முடியாத ஒரு மரியாதை கடவுள் மேல உங்களுக்கு வந்துடும் நரக பயம் போயிடும் தண்டன பயம் போயிடும் தெய்வ குத்தம் ஆயிடுச்சோன்ற பயம் போயிடும் நண்பர்களே சொல்ற அப்படிப்பட்டது நிறைய பேருக்கு எதிர்ப்பு உயிர்களுக்கு கஷ்டப்பா சொல்றாங்க நீ பைத்தியம் மாதிரி பேசுறையான் அதான் சொல்றாரு பைத்தியம் சொன்னீங்கன்னா கடவுளுக்காக இருந்துட்டு போறேண்ணா அப்படி சொல்லு பரவாயில்ல பைத்தியம் சொல்லுன்ற அடுத்து சொல்றாரு பதிமூணு தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக ஒழுங்கா பேசுறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பிரயோஜனத்துக்காக தான் சொல்றேன் நான் சரியான மைண்ட்ல தான் இருக்கிறேன் ஒழுங்கா தான் பேசுறேன் நீர் பேசுறது சரின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா உண்மையா சொல்றேன் அது உங்க லாபத்துக்கு தான் இன்னொன்னும் சொன்னாங்க இவர் வேற ஏதோ ஆதாயத்துக்கு இந்த சொன்னா காசு கிடைக்கும் இதெல்லாம் சொன்னா ஆளுங்களை திரட்டலாம் இதெல்லாம் சொன்னா ஏதாவது பண்ணலாம் சொல்றாரு அது கிடையாது அது மோட்டிவ் நான் கூட ரொம்ப நாள் அப்படிதான் நினைச்சேன் பிரசங்கம் பண்ணி இது பண்ணி அது பண்ணி ஆளுங்களை உள்ள பிடிச்சி உள்ள ஆள் மதத்துக்குள்ள ஆள் சேர்க்கறது இல்லை நம்ம ஆள் சேர்க்கிற கூட்டம் கிடையாது போட்டிருக்கான் பேப்பரில் பதினைஞ்சாயிரம் சம்பாதிக்கலாம் வீட்டில் இருந்து கொண்டே என்ன வேலை தெரியுமா ஆள் சேர்க்கிற வேலை ஆள் சேர்க்கிற வேலை கிறிஸ்தவர்கள் ஆள் சேர்க்குற வேலை செய்யல பாஸ்டர் ஆள் சேர்க்கிற வேலை செய்யலை நிறைய ஆள் சேர்ந்துட்டதுனால சபைலாம் பெருசா இருக்கிறதுனால இது நல்ல சபை பெரிய சபை சரியான சபை அப்படிலாம் கிடையாது நிறைய பேர் இருக்கிற இடத்துல தான் ரொம்ப குழப்பம் யாரும் யாரும் பேச மாட்டாங்க அதனால அதிகமாக கூடாதுன்னு சொல்ல குறையவும் கூடாதுன்னு குறைஞ்சிருந்தா நல்லதுன்னு சொல்லலை புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்ல வரேன்னு கிறிஸ்தவ உபதேசம் கிறிஸ்தவ போதனை சுவிசேஷம் பரவுவது ஆள் சேர்க்க வேலை செஞ்சுக்காக இன்னைக்கு உங்களுக்கும் அதுதான் உங்களுடைய கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி சொல்றாரு எவ்ரிதிங் இஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் லவ் நாங்க இதெல்லாம் செய்யறதுக்கு எல்லாம் காரணமே அவர்களுடைய அன்புதான் தான் பைபிளை தூக்கி பிரசங்கம் பண்றதுக்கு நிறைய நோக்கம் வச்சிருக்காங்க ஜனங்களை திருத்தணும்ன்ற நோக்கம் இப்படி பண்ண நோக்கம் அப்படி பண்ண நோக்கம் நிறைய நோக்கம் இருக்குது இன்னைக்கு ப்ரீச்சர்ஸ் மென்டாலிட்டியில விசுவாசிகளுடைய மனதுல கூட இவரு இவரு இதுக்காக பண்றாரோ அதுக்காக பண்றாரோ கிறிஸ்துவ போதனைக்கு போதிக்கிறவர் இவர் இந்த நோக்கம் அவருக்கு இருக்கணும் மற்ற நோக்கம் எல்லாம் பிரயோஜனமே கிடையாது இந்த நோக்கம்தான் கால வெளில சொல்றேன் இந்த நோக்கத்துக்காக தான் நான் இப்ப நான் பிரசங்க பண்றேன் நான் விர்த்தேன் இந்த பிரசங்க ஊழியத்தை வெறுத்த ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே நான் விறுத்தேன் என்ன பிரசங்கம் இது என்ன வாழ்க்கை வெறுத்திருக்கேன் கடந்த சில காலங்களாக நான் கடவுளுடைய அன்பு புரிந்து கொண்ட பிறகு சாகுற வரைக்கும் இதை சொல்லணும் இதை சொல்லணும் இதற்காக எவளோ எதிர்ப்பு வந்தாலும் சொல்லணும் சொல்ல முடியும் நம்பிக்கை இருக்கு சொல்லுவேன் ஆன்லைன்ல சொல்லி நிற்கிறோம் லைஃப் போயின்னுக்கு நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் சொல்ல முடியும் நம்பிக்கை இருக்கு சொல்லும் நீங்க கூட போய் சொல்லுவீங்க வேற ஏதாவது மோட்டிவாக இருந்தா சொல்றதெல்லாம் கொஞ்ச காலத்துல தனிஞ்சு போயிடும் கொஞ்ச காலம் தனிஞ்சு போயிடும் அப்புறம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட உங்க உங்க மனசுல நிக்கவே நிக்காது இந்த சுவிசேஷம் சொல்றது கடவுளை பத்தி சொல்றதெல்லாம் போயிடும் அன்பு பத்தி புரிஞ்சுக்கிட்டு பாய்ந்து வரும் அப்படியே வழி நடத்துவீங்க கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது வாங்க இந்த வசனத்துக்கு பதினாலு கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது வாசிங்க ஏன் பாஸ் எல்லாருக்காகவும் ஒருவரே நியூஸ் சொல்றேன் பண்றது இந்த வசனத்தை எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்து புரிஞ்சுங்க எல்லாருக்காகவும் சத்தமா சொல்லுங்க எல்லாருக்காகவும் அதிர்ச்சியாக இருந்தா கஷ்டமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த பாஸ் என்ற வார்த்தையில என்ன தெரியுமா இருக்கு மறிக்கும்ப அதுக்கு முன்னாடியே செத்து போனங்க பாரு மனுஷன் அவங்களுக்காகவும் அவங்களுக்கு என்ன தெரியும் இன்னைக்கு நமக்கு சொல்லப்படுது நெட்ஒர்க் இருக்குது மீடியா இருக்குது பல விதத்துல சுவிசேஷத்தை கடவுளை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் என்ன தெரியும் ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கும் ஒரு மனுஷன் செத்துட்டு இருக்கான் ஏசு சில்வையில மறிச்சு அந்த பனிரெண்டு பேர் ஊருக்கு போய் உலகம் எங்கும் போயி போறதுக்குள்ளே உபயோகப்படுத்தினாலும் தெரியுமா இன்னைக்கு நிறைய பேரு என் புருஷன் எங்க போவாரோ என் தாத்தா எங்க போவாரோ என் அம்மா எங்க போவாங்களோ என் அப்பா எங்க போவாங்களோ இயேசு மறிக்கும்போது நம் பாவத்துக்காக மறித்தார் கிறிஸ்தவர்களுக்காக மறிக்கல யூதருக்காக மறிக்கல பாஸ் எல்லாருக்காகவும் மறித்தார் எல்லா மனுஷருக்காகவும் மறித்தார் செத்து போனவங்களுக்காகவும் மறித்தார் அதனால தான் செத்து போனவங்களுக்காக மறித்தார் உயிரோடு இருந்தவங்களுக்காக மறிச்சார் அன்னைக்கு உயிரோடு இருந்துகிட்டு இருந்தவங்க அன்னைக்கு உயிரோட இருந்தவர்களுக்காக மறிச்சார் இனிமே இந்த உலகத்துல பிறக்க போறவங்களுக்காகவும் நம்பினால் நம்புங்கள் அதான் இப்ப சொல்றேன் நான் அவன் பேய் கதையெல்லாம் சொல்லிட்டு நம்புனா நம்புங்கன்றான் நான் ஒரு உண்மையை சொல்றேன் நம்புனா நம்புங்க பாஸ் முழு மனு வாழ்ந்து வரப்போ நீங்க இருந்தீங்களா வருஷத்துக்கு கூட்டு கேட்டாரா நீ விசுவாசிக்கிறியா உனக்காக சாகுற நீ விசுவாசிக்கிறியா உனக்காக செத்தாரா கிடையாது அழிக்கிறவர் கர்த்தர் அல்ல மதங்கள் தான் மனுஷன் அழிச்சுட்டு இருக்குது கடவுள் மனுஷன் அழிக்கவே தேவையில்லை கடவுள் மனுஷனை ரொம்ப நேசிக்கிறார் அதான் சொன்னேன் நம்பினால் நம்புங்க நம்புனா நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம் உன் பிள்ளைங்களை குறிச்சும் சந்தோஷமா இருக்கலாம் உன் புருஷனை குறிச்சும் சந்தோஷமா இருக்கலாம் இல்லை எப்பவுமே பயத்திலேயே வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் அதான் சொல்றாரு வைத்தியக்காரன் சொன்னாலும் பிரச்சனை கிடையாது நான் சொல்லிடுறேன் ஏன் சொல்லிடுறேன்னு சொல்றாரு நீ எல்லாரையும் வெறுத்துட்டு உட்காந்துருக்க ஆனா கடவுள் யாரையுமே வெறுக்கல கடவுள் யாரையுமே வெறுக்கல மனுஷனை கடவுள் வெறுக்குவதில்லை வெறுப்பதில்லை கடவுள் மனுஷனை வெறுக்க போவதில்லை மதங்கள் மனுஷனை வெறுக்கும் மதங்கள் கடவுளை கூட வெறுக்கும் மதங்கள் இனத்தை வெறுக்கும் ஏழைகளை வெறுக்கும் பணக்காரர்களை பெருசாக்கும் மதத்துக்கு மட்டுந்தான் அந்த குணம் கர்த்தர் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கிறார் எல்லா மனுஷருக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார் அதனாலதான் பாருங்க மதத்துல இருக்காதீங்க மதத்துல இருக்காதீங்க டோன்ட் பிலீவ் த ரிலிஜன் டோன்ட் ஃபாலோ த ரிலிஜன் கிறிஸ்தவ மதத்தை கூட விட்டுருங்க ஆமா கிறிஸ்தவ மதத்தை கூட விட்டுருங்க செத்து அவருக்கு முன்னாடி வாழ்ந்து செத்து போன அவங்கெல்லாம் கதை என்ன ஆகுறது அவங்க கதெல்லாம் என்ன ஆகுறது பாருங்க நீங்க ஈஸியா சொல்றீங்க நரகம் போவான் யார் கொடுத்தது டிக்கெட் உங்க கையில யார் கொடுத்தது எந்த வசனத்தை வச்சுக்கிட்டு சொல்றீங்க இவங்க போவாங்க அவங்க போவாங்கன்னு நரகம்ன்ற வார்த்தை வேதத்துல கெஹான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கா நேஷனல் பனிஷ்மெண்ட் தேச தண்டனை இஸ்ரோவேலர்களுக்கு உண்டாகப் போற தேச தண்டனை அவியாத அக்கினி என்று சொல்லுகிறோமே ஆறு மாதம் இஸ்ரோவேல் தேசம் எரிந்து கொண்டே இருந்தது அவியாத அக்கினால் அணைக்க முடியாத தேசம் பாழாய் போயிற்று அந்த நிலத்துல போய் விதைக்க கூட முடியாதா அந்த நிலத்துல போய் எதையுமே விதைக்க முடியாது அந்த மாதிரி ஆயிடுச்சா எதையும் விதைக்க முடியாதா எந்த விவசாயமும் பண்ண முடிய ஏனென்றால் அங்கதான் மதம் இருந்தது பழைய உடன்படிக்க இருந்தது பழைய உடன்படிக்கின் அடையாளங்கள் எல்லாம் அங்கதான் இருந்தது அந்த அடையாளங்கள் கீப்பி எழுவதிலே அழிந்து போயிட்டு இனி நரகமாக்க கடல் வரத்தவ இல்ல நரகமாக்க நாமே போதும் நாமே போதும் யூ கேனாட் டிச் ஜெனரேஷன் இன்றைக்கு இருக்கிற தலைமுறை கிட்ட போயிட்டு நீ நரகத்துக்கு போகணும்னு சொல்லி பாருங்க ஏற்கனவே அங்கதான் இருக்கிறேன்னுவாங்க ஏற்கனவே அங்கதான் இருக்கிறேன் வேற வழி வேற சொல்லு மேல சொல்லுன்னுவாங்க வேற ஏதாவது சொல்லி நரகத்தில் தான் இருக்கு எத்தனை குடும்பங்கள் நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு காரணம் மதங்கள் சொல்லி கொடுத்துருக்கு நீ இப்படி தான் இருக்கணும் நீ பி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் எப்படி இருக்கணும் அதனாலேயே கனவை விட்டு கொடுத்தாச்சு அதனாலயே லட்சியங்களை விட்டு கொடுத்தாச்சு அதனாலயே உறவை விட்டு கொடுத்தாச்சு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு ஏமாந்தவங்களாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் கிறிஸ்தவங்க நிறைய பேர் ஆ சொல்றேன் உங்கள் கனவு உங்கள் லட்சியம் உங்கள் குடும்பம் உங்க பிள்ளைகள் உங்கள் கணவன் உங்கள் மனைவி கடவுளை அவங்க ஆசையா இருக்காரு நிறைய பேர் நான் நினைக்கிறாங்க கடவுளை விட்டுட்டு அவத்தெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு இன்னும் நான் உங்களுக்கு சொல்றேன் அதெல்லாம் செய்யறதுக்கே கடவுள் தான் உங்க கூட துணையா இருக்காரு உங்க பிஸ்னஸ் நல்லா வரணுன்றதுக்கு தான் அவர் உங்க கூட இருக்காரு உங்க பிள்ளைகளை நல்லா நீங்க கொண்டு வரணுன்றதுக்காக உங்க கணவன் நீங்க நேசிக்கிறதுக்கே அவரு தான் தோன்றாரு பாஸ்ட்ரி மரங்கள்லாம் சொல்லி கொடுக்குறது கத்திர விட கனவுனை நேசிப்பாயா இங்கேயே கோத்து விடுறது கோயிலையே கணவனை நேசிங்க மனைவியை போட்டி போட்டு நேசிங்க பிள்ளைகளை நேசிங்க ஒவ்வொருத்தரும் அளவில் கற்றுக் கொடுத்தார் நேசிக்க முடியும் விட்டு கொடுக்க முடியும் அதனால யாராவது நீங்க இழந்திருந்தீங்கன்னா அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த கேள்வியை தூக்கி போட்டுருங்க இயேசு மறித்த போது முழு மனுக்குளமும் அவர் மறிக்கும் போது அதிகாரம் கிறிஸ்துவனுடைய அன்பு பாஸ் வார்த்த பயன்ட்டு இருக்குது கொஞ்சம் முட்டாள்தனத்தை சும்மா எடுத்து வச்சுக்கிட்டே பிரசங்க மட்டும் போயிருந்தா நிறைய பேர் நினைச்சிருக்காங்க என்னோம் கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் இந்த சபைக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் இதுல ஒரு சபையில் இருக்கிற பாஸ் சொல்றாரு இதுக்குள்ள இருந்து பத்து பேரை தான் நான் பரலோகம் போவேன் ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் கிடையாது மனுஷன் அழிக்கிறதுக்காக கடவுளை உண்டாக்கல மனுஷனே மனுஷன் அழிச்சிக்க முடியும் எதுக்கு கூப்பிடுங்க கொண்டு போய் கொடுத்து நீர் அழியும் நீர் அழியும் ஒருத்தரோட ஒருத்தர் கடவுள் தேவையில்லை இவதான் சுவர் நான் தான் ஆண்டவர் எடுக்கிற மாதிரி நான் வந்து இவகிட்ட சொல்றேன் எடுக்க கூடாது நீ அத எடுக்க கூடாதுன்ற இங்கிரு என்ன பார்த்து பார்த்து எடுக்கிற மாதிரி பண்ணமா ஏமா ஆக்டிங்கே தெரியாதம்மா கேளுமா என்ன பார்த்துட்டு பார்த்துட்டு எடுக்கிற மாதிரி பண்ண நான் பார்க்கலாம் பார்க்கலையான்னு பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படியே பிடிச்சிட்டேன் வச்சது நான் எடுக்க தூண்டதும் நான் தான் கொண்டு போய் நரகத்தில் கிடையாதுங்களை ஏமாத்திட்டு தெரியலாம் இந்த தலைமுறையை ஏமாற்ற முடியாது பழத்தை வச்சதான் அவரு தின்ன தூண் தான் அவரு கொண்டு போய் இதுக்கு எதுக்கு படைக்கணும் அவரு மனுஷன் மிஸ் இன்டர்பிரேஷன் கொஞ்சம் புரியும் ஒத்துக்குவோம் அவங்க நல்லெல்லையா ஒரு நல்ல அப்பா பிள்ளைய வச்சு சோதிச்சு ஏமாத்தி அவளை கொண்டு போய் நரகத்துல தள்ளுறதுக்கு வீடு கட்டுறீங்க நெருப்பு ரூம் அவர் மட்டும் கட்டி வச்சிருக்கார் நான் சொல்றேன் மதங்கள் தான் நரகத்தை உருவாக்கி வச்சிருக்கு இந்த உலகத்துல நீங்க செத்து தான் நரகம் போனோன்னு கிடையாதுங்க இன்னைக்கே வாழ முடியும் அதனாலதான் இயேசு பரலோகத்தை இன்னைக்கே உங்க வாழ்க்கையில் கொடுத்துருக்காரு இன்னைக்கே பரலோகம் நீங்க செத்து தான் பரலோகம் போனோன்னு கிடையாது எழுதி வச்சு பாடுறது என்று காண்பேனோ அப்ப அன்னைக்குதான் கிடைக்கணும்னு நினச்சினுக்கிறாங்க நான் சொல்றேன் எவ்ரி செகண்ட் ஒவ்வொரு செகண்டும் உங்க வாழ்க்கை பரலோகமா இருக்க போகுது ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா நீங்கள் அந்த அளவுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள் மனு குளத்தை தேவன் மன்னித்து விட்டார் இந்த புது உடன்படிக்கையில விசேஷித்த வாக்குதத்தம் என்ன வாக்குதத்தம் தெரியுமா ஒரு மனுஷனை விடவே இல்லை ஹலோ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் நீசு என்று பெயரிடுவாயாக அவரை அவரை அவர் உலகத்தை ரட்சி பார்த்த உடனே மரியாதை சொல்ற அப்படியாகட்டும் என் நீ துடிக்கிறது நான் ஆண்டவரை போற்றுகிறேன் அப்படி இப்படின்றா இதே உங்களை பார்த்து நீ ஒரு பிள்ளையை பெறுவாய் அவள் கர்ப்பவதியாகி ஒரு அடங்காத பிள்ளையை பெறுவார் அது ஊரெல்லாம் தெருவெல்லாம் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கும் பண்ணாத அட்டுளையும் ஒண்ணுமே இருக்கா பஸ்ட் என்ன தெரியுமா எனக்கு பிள்ளை வரவே வேணாண்டவரேனு யாருன்னு தெரிஞ்சா வெறுக்க தொடங்கிடுவீங்க நல்லா யோசிங்க உண்மையிலே இன்னைக்கு நாம எல்லாருமே யாருன்னு வெளிப்படுத்தா மறைச்சிட்டு இருக்கிறோம் ஏன்னா நான் யாருன்னு தெரிஞ்சா என் பக்கத்துல இருக்கிற என் நெருக்கத்துல இருக்கிற என் பிள்ளைகள் என் கணவன் என் மனைவி கூட என்னை வெறுக்க ஆரம்பிப்பாங்க நான் யாருன்னு எல்லாம் தெரிஞ்சும் என்னை வெறுக்காத ஒருவர் இருக்காருனா அவர் தான் யோசு பாருங்க அடுத்த நிமிஷமே நம்ம பெற்றோர்கள் நம்மளை என் பெத்தன்னு சொல்லுவாங்க நான் பிறக்குறதுக்கு முன்னாடியே பல வருஷத்துக்கு முன்பாகவே எனக்காக ஒருத்தர் மணிக்க மறிக்க துணிந்தார்ன்னா அவருடைய அன்பு எத்தனை பெரிய யோசிச்சு பாருங்க அபவுட் இட் யோசிப்பாரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ சும்மா எதையோ பேசிக்கிட்டு எதையோ சும்மா மனசுல தோன்றது மதத்துல பேசுறதெல்லாம் பேசிட்டு இருக்க விஷயம் கிடையாது அன்பு தேவ அன்பு எல்லாருக்காக ஒருவர் மறித்தார் வேதோ சொல்லுது எல்லாரும் மறித்தோம் எப்போ எல்லாரும் மறித்தோம் அதுலயும் பாசுன்ற வார்த்தை தான் இருக்கு எல்லாருக்காகவும் எப்படி மறித்தோம் எல்லாருக்காகவும் இயேசு மறிக்கும்போது இது இதுக்குதான் ரொம்ப முக்கியம் இவங்களை ஆதாம் நினைச்சுக்கோங்க இப்போ ஆதாம் நினைச்சுக்கோங்க இவங்களை ஏசு நினைச்சுக்கோங்க இந்த ஆதாம் பாவம் செய்யும்பொழுது ஆதாம் பாவம் செய்யும்போது அவனுக்குள்ளே முழு மனுக்குளமும் இருந்தது முழு மனுக்குளமும் இருந்தது எல்லா மனுஷரும் இந்த ஆதாம் குள்ள இருந்தார்கள் இவன் பாவம் செய்த போது இவன் மேல மாத்திரம் சாபம் வரல எல்லா மனுஷர் மேலேயும் சாபம் வந்தது எல்லா மனுஷன் மேலும் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டோம் இப்ப வேதம் சொல்லுது இப்ப வாசித்து பாருங்களேன் ரெண்டு குரந்தியர் ஐந்து நான் பிராக்டிக்கலா சொல்றேன் இதை படிங்க அடுத்த வாரமும் இங்க இருந்தா ஆரம்பிக்க போறேன் அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போறேன் அடுத்த வாரம் கம் பிளீஸ் கம் இதை படிங்க பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் இந்த வேத ஒரு இடத்துல கூட விசுவாசம்னு வரவே இல்லை நல்லா புரிஞ்சுங்க விசுவாசித்தாதான் கிறிஸ்துக்குள்ள யாருமே வரும் அப்படின்ற வார்த்தை இங்க கிடையாது ஆதாமுக்குள்ள நம்ம எப்ப இருந்தோம் அவன் என்றைக்கு இருந்தானோ அன்றைக்கு நாம் எல்லாம் ஆதாம்குள்ள இருந்தோம் ஒருவன் ஆதாம் குள்ள எப்படி இருந்தான் இப்படி வாசிக்கிறேன் ஒருவன் ஆதாம் குள்ள இருந்தால் பழைய சிருஷ்டியா இருக்கிறான் எப்ப ஆதாம் இருந்தோம் அவன் உண்டாக்கப்படும் அவனுக்குள்ள நாம் எல்லாரும் இருந்தோம் அதுக்கப்புறமா பிறந்து வெளி வந்தோம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இயேசுக்குள்ள ஒரு மனுஷன் வந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் இயேசுக்குள்ள எப்போ ஒரு மனுஷன் வந்தான் என்றைக்கு அவர் மறித்தாரோ ரத்த சிந்தினாரோ அன்றைக்குளமும் இயேசுக்குள்ள கொண்டு வந்து இணைக்கப்பட்டிருக்கிறது இப்பதான் வேதம் சொல்லுது அவர் மறித்ததுனால இப்படி இருக்க அவர் எல்லாருக்காகவும் மறித்ததுனால ஏதோ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்காக ஏதோ நம்புற கூட்டத்துக்காக ஏதோ விசுவாசிக்கிற கூட்டத்துக்காக அல்ல இல்ல கூட்டத்துக்காக இயேசு மறிக்கல அதெல்லாம் செய்யறோம் ஆனா இந்த கூட்டத்துக்காக மட்டும் மறித்து இருந்தாருன்னாசுவை லூசர் யாருமே இருக்க முடியாது ராஜாக்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம் யோசு பாருங்களேன் நெப்போலியன் உலகத்தையே பிடிச்சான் அவன் தன் கிட்ட இருக்கிற பவர் வச்சு உலகத்தையே பிடிச்சான் இயேசு ஒரு கூட்ட கிறிஸ்தவர்களை மட்டும் பிடிச்சு வச்சிருக்காரு இயேசு வேலை ஒரே ஒரு கூட்டத்தை மட்டும் பத்து பேரு இருபது பேரு அந்த சபையில முப்பது பேரு இந்த சபையில முப்பது பேர் அந்த சைட்ல நாற்பது பேரு எப்படி இருக்கும் பாருங்க போல ஒரு லூசர் தோற்று போனவர் ஒரு நெப்போலியனால உலகத்தையே பிடிச்சி கைக்குள்ள வைக்க முடியும்னா சர்வ வல்லவர் இயேசு அவர் எல்லாருக்காகவும் மறித்த போது சகல மனு கொண்டு போய் தமது தமக்குள்ள இணைத்து கொண்டார் இப்ப வேதம் சொல்லுது பழையவைகள் அந்த ஆதாம் கூட இருந்தது ஒழிந்து போயின இனி ஆதாமுக்கு கிடையாது நீங்கள் ஜனங்கள் நீங்கள் ஆதாம் பிள்ளைகள் அல்ல தேவனுக்கு நீங்கள் பிள்ளைகளா இருக்கீங்க எல்லாம் புதிதாயினா நம்ம ஆளுங்க அந்த வேற எதற்கோ பயன்படுத்துறது எல்லாம் புதிதாயினா அர்த்தம் என்ன இனியுமே இந்த மனு இந்த புது உறவுக்குள்ளம் மட்டும் எல்லாம் புதிதாயின பழையவைகள் ஒளிந்தன இந்த ஆதாம் பின்னணி நமக்கு கிடையாது உங்களுக்கு கிடையாது ஆதாம் உடைய சாபம் உங்களுக்கு கிடையாது ஆதாம் உடைய வறுமை உங்களுக்கு கிடையாது ஆதாம் உடைய தண்டனைகள் உங்களுக்கு கிடையாது ஏனென்றால் இயேசு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார் இன்றைக்கு நீங்கள் இயேசுக்குள்ள இருக்கிறீர்கள் யூ பிலாங் டு ஜீசஸ் நீங்கள் இயேசுக்குள்ள இருக்கிறீங்க உங்க குடும்பம் இயேசுக்குள்ள இருக்கு உங்க பிள்ளைங்க இயேசுக்குள்ள இருக்கு உங்க பிள்ளைங்க பாவிகள் கிடையாது என் என் தாய் பாவத்துல கர்ப்பன்னு தெரித்தாலும் சொல்றான் என் தாய் பாவத்துல கர்ப்பு தாவிது சொல்ற என் தாய் பாவத்துல கர்ப்பு அத் அது முதல்ல ஒழுங்கா படிக்கணும் பாருங்க அவங்க அம்மா ஒண்ணும் தப்புலாம் செய்யலை தாவிதுடைய அம்மாலாம் தப்பு செய்யலை அவ்வளவு மோசமான ஃபேமிலி கிடையாது தாவிது ஃபேமிலி ஆனா இந்த பச்சைவாளோட அவன் தப்பு பண்ணிட்டு இப்ப பிறந்திருக்கிற குழந்தைய பத்தி சொல்லிட்டு இருக்கிறான் இப்போ தப்பு பண்ணிட்டு குழந்தை பெற்றிருக்கான் வேற ஒரு மனைவி எடுத்து தப்பு பண்ணி குழந்தையை பெற்று எடுத்துருக்கான் இப்ப அவன் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறான் இந்த கர்பம் திருக்கிறாள் தப்பு பண்ணி நாங்கள் இந்த பிள்ளைய பெற்றிருக்கிறோம் கொடுத்த சொத்து உங்க பிள்ளைகள் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் உங்க பிள்ளைங்க பாவத்தில் பிறந்த பிள்ளை எல்லாம் நினைக்காதீங்க உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமான பிள்ளைங்க இருக்கிறீங்களா ஏன் நீங்கள் இணைக்கப்பட்டு விட்டீர்கள் ஆகவே உங்க பிள்ளைகளுக்கும் பாவத்துக்கும் சம்மந்தம் கிடையாது சொதப்புது தப்பு பண்ணுது புரிஞ்சிடும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிடும் அது நிறைய பேருக்கு சொல்லி தர ஆரம்பிச்சிடும் நம்ம நம்ம இந்த நாள் தான் பாருங்க இந்த மத போதனையை போதிச்சிங்கன்னா யாருக்கும் ஈ இறக்கமே கிடையாது ஈ இறக்கமே இல்லாம போதிப்போம் ஈ இறக்கம் இல்லாம நியாயம் எல்லாரையும் தண்டிப்போம் எல்லாருக்கும் என்ன சாபம் வரும்னு சொல்லுவோம் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லுவோம் ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் இன்னைக்கு நமக்கு சொந்தம் தேவனுடைய மன்னிப்புக்குள்ள ஆளாகபட்டு இருக்கிறோம் you are forgiven forever think about it இதுதான் உள்ளம் usually on usually unarthane adha kete avane solvan congratulation avane uttrav solvana enakku thevayana seidhi agave marithavugal pattiya inda marithavugaluk javam pandrathu inda roma madathil innum irukku roma kristavargal innum seyrav inda vashanathil inda eduthukittanga avanga அவங்க அப்போவே அவங்க அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு செத்தவங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும் நம்ம ஜபம் பண்ணால் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு அதனால் தெப்ரேடு அவங்க ஜெவம் பண்ணுறாங்க இன்றைக்கி வரைக்கும் ஜெவம் பண்ணுறாங்க ரோம கத்தலிக் வர்க்காரர்கள் அவங்க என்ன ஜெபம் பண்ணுறாங்க செத்து போனவங்க பரலோகம் போக முடியும் சயின்ஸ் ப்ரேயர்லாம் சொல்லுவாங்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் அந்த செத்து போனவங்க கிட்டே இவங்க ஜெவம் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க நினைக்க அவங்களுக்கு நல்லா தெரியுது அவங்ககிட்ட பேச முடியும் எல்லாம் தொடர்பு கொள்ள முடியும் இருக்கும் நம்புறாங்க நம்ம பண்ற ஜபத்தினால அவங்க பரலோகம் வரப்போறது இல்லை நம்ம பண்ற ஜபத்தினால அவங்க ஆண்டவர்கிட்ட போறது இல்லை ஏசு சிலுவையில ஜபித்த ஜபத்தினாலதான் அவருடைய ஜபம் எல்லாருக்காகவும் அவர் மன்னிப்பை கேட்டாரே அந்த ஜபம் தான் எல்லா மனுக்குலத்தையும் அவரோடு கூட இணைத்துக் கொண்டது பெரியவராக சந்தோஷம் உங்க உள்ளத்துல உங்க வாழ்க்கையில் இருக்கணும் வேதம் சொல்லுது பவுல் இப்படி சொல்றாரு நம்முடைய கர்த்தராகிஸ்துவின் கருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோருடைய ஐக்கியமும் மனைவரோடும் கூட இருக்க இருக்கட்டும் நம்ம எல்லாரும் கூட இருக்கட்டும் ஏன் அவங்களுக்குள்ள யாருமே பிரிக்க முடியாது அவங்கள என்னைக்காவது நியூஸ் வந்திருக்கா தினத்தந்தி வாசிக்கிறீங்களா கடவுள் பிரிஞ்சிட்டாரு நீங்கள் வாசிக்கிற நியூஸில் காணாமல் போயிட்டாருந்தான் வரும் அது மதம் அதை தேடுறதுக்கு போலீஸ் ஓடும் நான் சொல்ற இயேசு அவரு அவங்களுக்குள்ள எண்ணில் பிரிவினையே கிடையாது அவங்கள பிரிக்க முடியாதோ அது மாதிரி உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் யாரும் பிரிக்கவே முடியாது அதனால தான் சொல்றாரு மார்த்தி சொல்றாரு தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார் எழுந்து நிற்பலாம் அடுத்த வாரம் தொடரலாம் தேங்க்யூ அன்றைக்கு நன்றி சொல்லாம அட்டை மாயிடுச்சு கடங்களை உயர்த்தி ஆண்டருக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி தகப்பனே பிதாவே சமூகத்திலே நாங்கள் நம்பிக்கை நிறைந்தவர்களா நிற்கிறோம் நிறைய நேரத்தில் நாங்கள் எங்களை குறிச்சி வருத்தப்பட்டிருக்கோம் எங்கள் லைஃபை குறிச்சி யோசித்துருக்கிறோம் எங்களை சுற்றி வாழ்ற ஜனங்கள்லாம் என்ன ஆவாங்க நினைச்சிருக்கோம் நீர் அல்லவா நீர் அல்லவா நல்லவர் நீர் அல்லவா நீசர் நீர்வா அன்புள்ள தெய்வம் நீர் அல்லவா எங்களை நினைச்சோம் எங்களை சொல்லுவோம் அடிக்கடி உலகத்தை நேசிக்கிறார் ஆனா இந்த பாஸ் என்ற வார்த்தை நாங்கள் இன்னைக்கு விளங்கிக்கிட்டோம் முழு உலகத்தையும் நேசிக்கிறீர் அவன் எந்த மதமா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவனை நேசிக்கிறீர் அவன் விளங்காம இருக்கான் அவன் விளங்கும்படி அவன் கண்களை திறந்தள்ளும் எங்கள் மூலமாய் அதை பார்க்கட்டும் நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை அநேகருக்கு நாங்கள் அறிவிக்கக்கூடியவர்களாக எங்கள் வாழ்க்கை அமையட்டும் பெரியதான் உங்களுடைய அன்பு எல்லாருக்காகவும் மறித்தீர் எல்லாருக்காகவும் மறித்தீர் யூ ஆர் அவர் எங்கள் பிரதிநிதியாக எங்க சாவலா நீர் எடுத்துக்கிட்டீர் உன் ஜீவனை உன்னுடைய நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டீர் எவ்வளவு பாக்கியமான ஜனங்கள் இன்னைக்கு பல சூழ்நிலை மத்தியில் இங்கு வந்திருக்கிறாங்க அண்டவரே அவங்களுக்குள்ள நிறைய பயம் கேள்வி நிறைய துயரம் நிறைய யோசனை ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே பதில் தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர் நாங்கள் எந்த பாதையில் நடந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களை வெறுப்பதில்லை தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்னீர் தகப்பன் தாயம் கைய விட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னேன் எங்களை நெருங்கி இருக்கிறவர்கள் கூட நினைக்க மறக்கலாம் ஆனா எங்களை மறக்காத நேசராண்டவரே நேசம் எவ்வளவு பெரியது மரணத்தை விட பெரியது இன்னைக்கு நாங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் அது ஆழமா புரிஞ்சுக்கிற வாய்ப்புகளை சாக்கியங்களை எங்களுக்கு தாரும் கற்று தாரும் உன் நாமத்தை எங்கள் வாழ்க்கை மகிமைப்படுத்திக் நம்ம சொல்லுவோம் தயவு செய்து உட்கார் கத்திர்காணி